ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் இப்போது நடந்துகொண்டிருக்கிற மகாலயபக்ஷத்தை அனுசரித்து இந்த மகாலயபக்ஷத்தில் எந்த எந்த பிதற்களை நாம் முக்கியமாக ஆராதிக்கிறோம் என்பதை பார்த்து அதில் இந்த மகாலயத்தை முக்கியமாகவும் இதனுடைய பெருமையையும் சொல்வதற்கு காரணம் சகாருணிக்க பித்திருக்களை நாம் ஆராதிக்கிறோம் அதாவது நம்மை சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களையும் சேர்த்து நம்முடைய பிதற்களை ஆராதிக்கிறோம் என்பதனாலே தான் இதற்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு நம்மை சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களை தான் நாம் காரணிக்கர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதை நம்முடைய தர்மசாஸ்திரம் வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கு அப்படி அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது சில பேர் சொல்லப்பட்டிருக்கு சில பேர்கள் சொல்லப்படலை அந்த லிஸ்ட்டை பார்த்தார் அப்போது விடப்பட்டு போனவர்களெல்லாம் காரணிக்க பிதர்க்கல்லே வரலையா அவர்களெல்லாம் இல்லாவிடில் சேர்த்து கொள்ளணுமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது இந்த விஷயத்தில் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறபடி கடைபிடிக்கணும் நம்முடைய தர்மசாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டால் நிறைய தர்மசாஸ்திர கிரந்தங்கள் இருக்குது தர்மசாஸ்திர கிரந்தம்னா ஒன்றே ஒன்று மாத்திரம் நாம் எடுத்துட்டு நாம் பார்க்கக்கூடாது இப்போ தர்மசாஸ்திர கிரந்தங்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டோமானால் வைத்தியநாத தீக்ஷிதீயம் அப்படின்னு ஒன்று இருக்குது தர்மசிந்து நிர்ணய சிந்து சதுர்வர்க்க சிந்தாமணி மனுஸ்மிருதி யாக்ஞவல்க்கியஸ்மிருதி இப்படி நிறைய தர்மசாஸ்திர கிரந்தங்கள் இருக்குது இந்த தர்மசாஸ்திர கிரந்தங்களை நம் முன்னோர்கள் எப்படி வருஷப்படுத்தியிருக்கா அப்படின்னா நம்முடைய பாரத தேசத்தை மூன்றாக பிரிச்சிருக்கா அதாவது தட்சிணம் மத்தியம் உத்தரம் அப்படின்னு பிரிச்சிருக்கா தட்சிணம் அப்படின்னா தெற்கத்தி ஆச்சாரங்கள் நாமெல்லாம் தக்ஷினாத்தியால்னு பேர் பாரத தேசத்தினுடைய தென்கோடியில் இருக்கோம் நாம் இந்த தக்ஷிணாச்சாரத்தில் சில கிரந்தங்களை முக்கியமாக வச்சுட்டு செய்துருக்கா அதே போல் மத்தியமாச்சாரம் மத்தியம பாரத தேசத்தில் மத்தியம பாகத்தில் சில கிரந்தங்களை முக்கியமாக வச்சிருந்துருக்கா அதே போல் உத்தர பாரதத்தில் சில தர்மசாஸ்திர கிரந்தங்களே முக்கியமாக வச்சுருக்காள் அதை முக்கியமாக வச்சுட்டுருக்காளே தவிர மற்ற கிரந்தங்களையெல்லாம் திரஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஏன்னா இப்போ உலக வழக்கில் எப்படி ஆயிடுத்துன்னா தெலுங்கு பேசுகிறவர்களுக்கு ஒரு தர்மசாஸ்திரம் ஸ்மார்த்தர்களுக்கு ஒரு தர்மசாஸ்திரம் ஹிந்தி பேசுபவர்களுக்கு ஒரு தர்மசாஸ்திரம்ங்கிற மாதிரி நாம் புரிஞ்சின்னு இருக்கோம் அப்படி அல்ல தக்ஷணாச்சாரம் மத்தியாச்சாரம் உத்தராச்சாரம்னு பிரிச்சுக்கணும் அதில் நாம் இந்த தக்ஷிணாச்சாரத்தில் முக்கியமாக வச்சுட்டுருக்கிற கிரந்தம் வைத்தியநாத தீக்ஷி தீயம் அதாவது திரவிடர்கள்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஸ்மார்த்தாச்சாரங்களில் உள்ளவர்களுக்கு முக்கியமாக உள்ளது வைத்தியநாத தீட்சி தீயம் அதே போல் மத்தியமாச்சாரம்னு ஆந்திர தேசம் மகாராஷ்டிர தேசம் கர்நாடக தேசம் அங்கெல்லாம் எடுத்துக்கொண்டால் நிர்ணய சிந்து என்ற கிரந்தத்தை முக்கியமாக வச்சுண்டு அங்கே தர்மங்களை செய்வார்கள் அதே போல் உத்தராச்சாரங்களில் பார்த்தால் ஹேமாத்ரி அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்குது அதுதான் முக்கியமான கிரந்தம் உத்தராச்சாரத்தில் அப்படின்னா மற்ற கிரந்தங்கள்லாம் எடுத்துக்க மாட்டாளா அப்படின்னா எடுத்துக்க மாட்டான் மற்ற கிரந்தங்களில் உள்ள விஷயங்களையும் எடுத்துப்பா அவரவர்கள் முக்கியமாக வச்சுருக்கிற கிரந்தத்திற்கு விரோதம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துப்பா இப்போ தக்ஷிணாச்சாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது வைத்தியநாத தீக்ஷிதீயம் என்கிற கிரந்தத்தை முக்கியமாக வச்சுருக்கோம் அது ஒன்று முக்கியம் மற்றவைகளை ஒட்டுடணும்னு நாம் புரிஞ்சிக்கப்படாது நிர்ணய சிந்து ஹேமாத்ரி போன்ற கிரந்தங்களிலும் நாம் அனுஷ்டானத்தில் வச்சிருந்திருக்கிற பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆகையினாலே அந்த கிரந்தத்தில் உள்ள விஷயத்தையும் நாம் எடுத்துக்கணும் அப்படி எடுத்து கொள்ளாவிடில் நாம் செய்யக்கூடியதான நிறைய காரியங்களில் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டி வரும் விட வேண்டி நிறைய காரியங்கள் ஏன்னால் வைத்தியநாத தீக்ஷிதையர் அதை முக்கியமாக நமக்கு எடுத்து சொல்லாததாலே ஏன் அவர் சொல்லல்ல மற்ற கிரந்தங்களிலே அந்த விஷயத்தை விரிவாக சொன்னதுனாலே அவர் திரும்பவும் சொல்ல வேண்டாம் என்பதனாலே சொல்லலையே தவிர மற்ற கிரந்தங்களையெல்லாம் விட்டுடணும்னு நாம் அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது இந்த காருணிக பித்திருக்கள் வரிசையில் சில பேர்கள் விடப்பட்டிருக்கு இப்போது பார்த்து பார்த்தால் பித்ருவியர்கள் சொல்லப்பட்டிருக்கு தகப்பனார் கூட பிறந்த சித்தப்பா பெரியப்பா தகப்பனார் கூட பிறந்த சகோதரர்கள் அவர்கள் சொல்லப்பட்டிருக்கு அவர்களுடைய மனைவி சொல்லப்படல்ல குழந்தைகள் சொல்லப்படல்ல சகோதரர் சொல்லப்பட்டிருக்கு சகோதரருடைய மனைவி குழந்தைகள் சொல்லப்படல்ல புத்திரன் சொல்லப்பட்டிருக்கு புத்திரனுக்கு புத்திரன் அவர்கள் சொல்லப்படல்ல அத்தை சொல்லப்பட்டிருக்கு அத்தை ஆத்துக்காரர் அத்தின் பேர் சொல்லப்படல்ல தாய்மாமா சொல்லப்பட்டிருக்கு தாய்மாமாவினுடைய மனைவி சொல்லப்படலை அதுபோல் தாயாருக்கு கூட பிறந்த சகோதரிகள் சிறிய தாயார் பெரிய தாயார் பெரியம்மா சித்தி சொல்லப்பட்டிருக்கு அவர்களுடைய கணவர்கள் சொல்லப்படல்ல சகோதரி சொல்லப்பட்டிருக்கு சகோதரி கணவர் சொல்லப்படல்ல பெண் சொல்லப்பட்டிருக்கு மாப்பிள்ளை சொல்லப்படலை இப்படியெல்லாம் விடப்பட்டு போயிருக்கே அவர்களெல்லாம் காரணிக பதற்கல்லே வராறா வரலையா இப்போது நம் நாம் செய்கிற பொழுது அத்தை ஆத்துக்காரரும் இல்லை அப்படின்னா அத்தையுடைய கணவரும் இல்லைன்னா அவரை சேர்த்துக்கிறதா வேண்டாமா தகப்பனார் கூட பிறந்த சகோதரர்கள் நம்முடைய சித்தப்பா பெரியப்பாக்களை சேர்த்துக்கிறோம் அவர்களுடைய மனைவியை சேர்த்துக்கொள்ளணுமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் வருது இப்போது அதில் நாம் என்ன நினைக்கிறோம் பொதுவாக அப்படின்னா இந்த கடைசியில் தத்தத்கோத்தரானு தத்தச்சர்மனகான்னு ஒன்று பண்ணுறோம் இப்போ உலக வழக்கில் என்ன ஆயிட்டதுன்னா அந்தந்த காரணிக பித்திருக்களுக்குன்னு தனியாகவே செய்ய வேண்டியதில்ல வர்க்கத்வஜ பித்தக்களையும் செய்த பிறகு தத்தத்கோத்திரான் தத்தர்மனா வசுவசுஸ்வரூபானு பிதமாதுலாதி வர்க்கத்வஜ அவசிஷ்டானு சர்வானு காரணிக பித்தரின் சுதாநமஸ்தர்பயாமி அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் அதில் அனைத்து காரணிகப் பிதர்களும் வந்துடுவா இதை தனித்தனியாக சொந்தம் சொல்லி சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கத்தில் இருக்குப்போம் ஆனால் அதில் நாம் கவனிக்க வேண்டியது அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்களெல்லாம் காரணிக பிதற்கள் இவர்களை அனைவரையும் சேர்த்து ஒரே தர்ப்பணமாக செய்துடுன்னு தர்மசாஸ்திரம் சொல்லி இருக்கணும் ஆனால் அப்படி சொல்லலை தர்மசாஸ்திரத்தில் பார்க்கும் பொழுது உத்தேசியாக இவர்களை எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு லிஸ்டே காமிக்கிறது தர்மசாஸ்திரம் ஏன் அந்த லிஸ்ட்டை நமக்கு கொடுக்கணும் நம்மை சுற்றி உள்ள ஏழு கோத்திரங்களுக்கும் சேர்த்து தத்தத் கோத்திரானுன்னு செய்துடு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் இவர்களெல்லாம் காரணிக பிதற்கள் அப்படின்னு எப்போது தர்மசாஸ்திரம் வரிசைப்படுத்தி நமக்கு ஒரு லிஸ்டாக கொடுத்ததோ அப்போது அவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக செய்துதான் ஆகணும் என்கிறது நமக்கு தெரிய வருது ஆகையினாலே நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் சொன்ன காரணிக்க பிதற்களை உத்தேசித்து தனித்தனியாக தர்ப்பணம் செய்யணும் சிராதமாக செய்கிற பொழுது அவரவர்களுக்கு பிண்டப்பிரதானமானது செய்யணும் ஆவாகனம் பண்ணுற பொழுது அவரவர்களுடைய பெயரை சொல்லிதான் செய்யணும் என்கிறது தர்மசாஸ்திரத்தில் பார்க்கும் பொழுது தெரிகிறது இந்த விடு போனவர்களை எப்படி நாம் சேர்க்கலாம் என்பதை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்